ணேயமேவிரம் பேஜாரங்கை வாம்சி வசேமேவி தயுரோ பூஷா விஷவே நோகஸ் ம்ா ஆறாவியம் அஹ்யம் அகோத்திரமர்ணம் அச்சுஸ் திப்பூ ததவியம் எதயோனிம் பரிப்பந்தி தீரா அங்கிரஸ் ப்ரஹவித்யாச்சாரியராகிய அங்கிரஸ் பம்மவித்யார்த்தியாக இருக்கக்கூடிய சௌனக மகர்ஷிக்கு ஏகவிஞானேன சர்வவிஞ்ஞானம் எந்த ஒன்றை தெரிந்து கொண்டால் எல்லாவற்றையும் அறிந்ததாகவும் அந்த அறிவை உபதேசிப்பதற்கு பிரதிஜை சங்கல்பம் செய்து கொண்டு ரெண்டு வித்தியன்னு அறிமுகப்படுத்தினார் பராவித்யாங்கிறது பிரம்ம வித்யக்கு அக்ஷர வித்தைக்கு பேர் ஏன்னா இந்த வித்தியை தான் உயர்ந்த வித்யை மோட்சத்தை கொடுக்கக்கூடிய வித்தியை நம்மை சுதந்திரமாக்குற வித்தியை துன்பமில்லாத இன்பத்தை முழுமையாக தருகின்ற அறிவு நூல் இந்த பராவித்ய ஆகவே இந்த பராவித்யாவில் சொல்லப்படக்கூடிய அந்த பிரம்மன் அல்லது அக்ஷரத்தினுடைய லக்ஷணத்தை சொல்லி கொண்டிருக்கார் அதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் அதை அது ஞானேந்திரியங்களுக்கு அது அபிஷயம் கர்மேந்திரியங்களுக்கு அபிஷயம் அது அகாரணம் அகாரியம் அது அவர்ணம் இந்த பதங்கள்லாம் இப்போ அர்த்தவத்தாக இருக்குது வரும் இந்த பதங்கள்லாம் வெறும் பதங்களாக இருக்குது இப்போ எப்படி இருக்குது நமக்கு இப்போ நான் ஒரு பதத்துக்கும் என்ன அர்த்தம்னு சொல்லியிருக்கேன் அந்த அர்த்தத்தை எல்லாம் நீங்க புரிஞ்சுட்டு இருக்கீங்க ஆஹ பதங்களுக்கெல்லாம் நமக்கு பதார்த்தம் ஸ்புரிச்சிருக்கு இந்த பதத்துக்கு இந்த அர்த்தம் அவர்ணம்ங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம் வர்ணம் அவர்ணம் இன்னும் கூட சொல்லலாம் வர்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம் அதை வந்து வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது நிற்குண வஸ்துவை போய் எப்படி வர்ணிக்கிறது அவர்ணனீயம் அவர்ணனீயம் வர்ணிக்கவே முடியாது இப்போ வந்து ஒரு மரத்தை வர்ணிக்கலாம் ஒரு ஆணை வர்ணிக்கலாம் ஒரு பெண்ணை வர்ணிக்கலாம் ஒரு குருவை வர்ணிக்கலாம் பகவானுடைய ரூபத்தை வர்ணிக்கலாம் பகவானுடைய குணத்தை வர்ணிக்கலாம் இங்கே வந்து நிர்குணம் நிரூபம் எப்படி வர்ணிக்கிறது வர்ணனைக்கும் வர்ணனா தீத்தம் வர்ணனையை பண்றதெல்லாம் அபராவித்யா பராவித்யாவில் வர்ணனை பண்ணுறதுக்கு நேர்முக வர்ணனையும் கிடையாது மறைமுக வர்ணனையும் கிடையாது பண்ண முடியாது வஸ்துவோட ஸ்வரூபம் அப்படி அப்புறம் அதுக்கு அது கர்மேந்திரிய ஜானேந்திரிய ரகிதமாக இருக்குன்னு பார்த்துட்டோம் அது காலா இருக்கு ஆனால் இருக்கு அஸ்தி அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை அதெல்லாம் இன்னும் நம்ம படிச்சா படிக்கிற போது புரிய போகிறது இனி இதற்கெல்லாம் விளக்கங்கள் நிறைய வரப்போகிறது அப்புறம் விபு பல்வேறு பொருள்களாக தன்னை காட்டிக்கொண்டிருக்கிறது தங்கம் பல்வேறு ஆபரணங்களாக தன்னை காட்டிக்கொண்டிருப்பது போல மரம் பல்வேறு ஜன்னலாகவும் கதவாகவும் டேபிளாகவும் டெஸ்காகவும் தன்னை காட்டிக்கொண்டிருப்பது போல அந்த பிரம்மம் தன்னை பஞ்சபூதங்களாகவும் மரங்களாகவும் செடிகளாகவும் தன்னை காட்டி கொண்டிருக்கிறது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது எல்லாம் என்னதுன்னா பிரம்மனை தவிர ஒன்றுமே இல்லை பிரம்மத்தத்தான் நம்ம மரமாக பார்த்துட்டு இருக்கோம் பிரம்மத்தத்தா ஆணாகவும் பெண்ணாகவும் பிரம்மத்தத்தா நாயாகவும் நரியாகவும் புலியாகவும் கொசுவாகவும் எல்லாம் பிரம்மமாகத்தான் இருக்கு அகம் பிரம்ம துவம் பிரம்ம தத் பிரம்ம இதம் பிரம்ம சர்வம் பிரம்ம அப்போ விபுங்கிறதுக்கு அர்த்தம் பார்த்தாச்சு சர்வகதம் சர்வகதம்னா என்ன அர்த்தம் தேசத்த சர்வியாபி காலத்தை கடந்தது கா இடத்தை கடந்தது கால தேச கால தேசாவதிப்பியாம் நிர்முக்தம் நித்தியமுக்தம் கால தேச அர்த்தம் காலம் இடம் பொருள் காலம் என்கின்ற வரையறைகளுக்கு உட்படாதது இடம் பொருள் காலம் இவைகளை கடந்திருப்பது சுசூக்மம் மிக மிக மிக நுண்ணியது மரம் தெரிகிறது சுவாமிஜி பிரம்மன் தெரியலையேன்னா சூக்மம் ஏன் மனசு தெரிகிறது உடம்பு தெரியறது பிரம்மன் தெரியலையேன்னா சுசூக்மம் மனசே சூக்மம் மனசுக்கு அதிஷ்டானமாக இருக்கிற சைத்தன்யம் ஆத்மா பிரம்மன் வந்து சுசூக்மம் மிகவும் நுண்ணியதாக இருக்கிறது இதுதான் இந்த பிரபஞ்சத்தை பற்றி கேள்வி வந்து பாமரனுக்கும் இருக்கு பண்டிதனுக்கும் இருக்கு குழந்தை கூட கேட்கறது நான் எப்படி பிறந்தேன்னு குழந்தை கேட்டுதுன்னு வச்சு உழேன் இல்லையா குழந்தைன்னு கேட்கறது நீ வந்து என் வயிற்றுலேருந்து பிறந்தேன் உன் வயிற்றுக்குள்ள நான் எப்படி வந்தேன் அப்படி கேட்கறதுன்னு வச்சு உனே பேசாமல் இருந்தால் சொல்லத்தோம் குழந்தைங்களுக்கு சொல்லினா புரியுமா ஏதாவது அதனால் என்னென்னா பேசாமல் இரு அதெல்லாம் கொஞ்ச நாள் கழித்து தானே புரியும் ஆனால் அதுக்கு அந்த க்யூரியாசிட்டி இருந்துகிட்டே எப்படி நான் அம்மா வைத்துக் வந்தேன் கேள்வி குழந்தைக்கு அது சூக்ஷ்மோ சுசூக்மான் தான் அது புரியாது குழந்தை குழந்தையாக இருக்கிற போது புரியாது இப்பெல்லாம் எப்படியோ தெரியாது எனக்கு பொதுவாக குழந்தைகளுக்கு அதெல்லாம் சொன்னால் அந்த விஷயங்கள் எல்லாம் சொன்னால் புரிஞ்சுக்கிற சக்தி கிடையாது ஒரு புஸ்தம் இருக்குது சுவாத்ம நிரூபணம்னா இன்னும் ஒரு புத்தகம் இருக்குது ஒரு டெக்ஸ்ட் இருக்குது அதில் இந்த டாபிக்கே இப்படி தான் ஆரம்பிக்கும் ஆத்த ஆஜாத்தா குதையம் விசிருஷ்டிஹி எல்லோருக்குமே இந்த பிரபஞ்ச காரண பிரஷ்னகை அது கேள்வி எங்கே இருக்குது எது எங்கேருந்து இந்த படைப்பு தோன்றியது குத்த ஆஜாத்தா குதையம் விசிருஷ்டிஹி சஷி குஜா எங்கிருந்து சொல்றது சகசிரஷ புருஷாட்சூத்தனிமதி திருபாதவுதயருஷ பாதோசேஹாபா தோ விஷ்ராமனி திராடஜாஜதா விராஜோ அதிபருஷா சஜாத்தோ அத்தியதா பச்சாத் பூமி மதோ புரஹா யத் புருஷே ஹவிஷா தேவயத்தன்வதா அப்போ எங்கிருந்து இது வந்தது இப்போ ஒன்றும் வேண்டாம் இந்த செல்போன் எடுத்துக்கொள்ள இது பாருங்க இது எப்படி இது சத்தம் போட வைக்கிறது கேள்வி கேட்டால் என்ன சொல்லுங்க அது எப்படியோ தெரியல சத்தம் போடுறது அது எப்படி சத்தம் போட வைக்கிறது மல்பர் மல்பர் சாண்டியாகோல இங்க இருக்கிறதே சொல்லப்படாது ஆகையினால வந்து அங்கிருந்து வர்றது இங்கிருந்து எப்படி வருது அவன் கூப்பிடுறதுக்கு எத்தனை நேரம் கூட இல்லை எப்படி சுக்மம் இதுவே சூக்மம்னு சொன்னா சயின்டிஸ்டெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க நமக்கு இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவே புரிய மாட்டேங்கிறது சூக்மமா சூக்மமா நுண்ணுன்னு இதையே நம்ம சூக்மம் சொல்றோமே இந்த பிரம்மனை என்ன சொல்றது சூக்மா சூக்மதரம் கிருஷ்ணர் சொன்னார் பதிமூணாம் அத்தியாயத்தில் ஞேயம் எத்திரபக்ஷாமி யஜாமிமரம் நத்தன் உச்சியத்தை இதுல நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கலாம் தவிரமுகம்மல்லோக்கேத்திந்திரியாபா எத்தனால் படிக்கலாம் எத்தனால் தியானம் வேணாம் விவித்தர் அசத்தம் சர்வச்சை பகிரந்தரமேயம் அதான் இந்த வார்த்தைக்கு தான் சூக் திக்யம்னு ஆரம்பிச்சு விட்டு அவிஜேயம் முடிச்ச எப்படி இருக்கும் தூரஸ்தே தகு தொலைவிலும் இருக்கிறது அருகிலும் இருக்கிறது அப்புறம் என்ன அழகு அதனால சூக்ஷ்மம் பகவான் சொல்றார் ஒன்பதாம் அத்தியாயத்துல சுசுகம்னு இருக்கு ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாமே அப்படின்னாரு சொல்ல போனா சிம்பிளா புரிஞ்சுக்கிறது என்ன இருக்கு எதையுமே புரிஞ்சுக்க முடியாது நம்ம மனசை கூட புரிஞ்சிக்க முடியாது நான்கிறது ரொம்ப சுலபமாக புரிஞ்சுக்கலாம்ங்கிறது ஒரு சத்தியமான விஷயம் எப்போ புரியும்னா புரிஞ்சப்பறம் புரியும் இது ரொம்ப சுலபங்கிறது எப்போ புரியும்னா புரிஞ்சதுக்கு பிறகுதானே அது சுலபமாக சுலபம் இல்லையான்னு புரியும் புரியற வரைக்கும் அது துர்லபம் புரிஞ்ச பிறகு சுலபம் சுலபத்துக்கு எதிர்ப்பதை என்ன பாருங்கள் சமஸ்கிருதம் சொல்லிக் கொடுத்து விட்றேன் சுலபத்துக்கு எதிர்ப்பத துர்லபம் ஆக்கேன லபியம் துர்லபம் இது சுகேன லப்யம் சுலபம் சுசுகம் அப்படின்னார் கிருஷ்ணர் இது சுசூக்ஷ்மம் மிக நுண்ணியது அடுத்தது சொல்கிறார் இப்போ இதுலேருந்து தெரிஞ்சுங்கோ அதில் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன் அச்சு ஸ்ரோத்திரம் ததப்பாணி பாதம்ங்கிறது நிரவயவம் அவயவம் அற்றது உங்கள் மனசு ஒன்றை கிரகிக்கணும்னா ரூபத்தை தான் கிரகிக்க முடியும் நம்ம மனசையே நம்மளால் கிரகிக்க முடியல நம்ம வா பேச்சை வச்சு நம்ம செயலை வச்சு மனசை ஒரு மாதிரி நாம் ஊகம் பண்ணுறோம் இல்லையா மனசை நாம் பிரத்யக்ஷமாக அனுபவிக்கிறோமா ஊகம் பண்ணுறோம் சொல்லுங்கள் பாபு மனசை நாம் கண்ணால் பார்க்குறோமா காதால் கேட்குறோமா மூக்கால் முகர்றோமா நாக்கால் சுவைக்கிறோமா மனதுக்கே இந்த கதினா பிரம்மனை என்ன சொல்கிறது மனசையே பார்க்க முடியாது கேட்க முடியாது முகர முடியாது சுவைக்க முடியாது மனசை எடுத்து வாயிலால் துப்ப முடியாது வெளியிடத்துக்கு உள்ளே போட்டுக்க முடியாது அப்போ மனசையே இப்படி ஒன்றும் பண்ண முடியலையே அது மனஹா அத்தீதம் மனம் வாக்கினில் தட்டாமல் நின்றது அது நீங்கள் எப்படி சொன்னால் நான் அப்படி சொல்லுவேன் அது இது எது உதுன்னுட்டாங்க அதனால் தது அவ்யம் அது அவ்வயம்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா அழியாதது வியயம்னா அர்த்தம் கொஞ்சம் கூட அது மாற்றமடையாததுன்னு அர்த்தம் நிறவயவத்வாத் அவ்வியம் எல்லாம் இந்த ஹேத்துவை போட்டு போட்டு இப்படி தான் சொல்லுவோம் அதற்கு வடிவமற்றதால் அது மாற்றமற்றது உருவமற்றதால் வடிவமற்றதால் மாற்றமற்றது வியயம்னா என்ன அர்த்தம் மாறுகின்றே இருக்கிறதுன்னு அர்த்தம் சாதாரணமாக செலவுக்கு பேர் வியயம்னு பேர் காசெல்லாம் செலவாகிகிட்டே இருந்துன்னு வச்சுங்களேன் அதுக்கு பேர் வியயம்னு பேர் வருமானத்துக்கு என்ன பேர் தெரியுமோ ஆயம்னு பேர் ஆயவியயம் தமிழில் கூட அப்படிலாம் உண்டு அந்த காலத்துலலாம் எழுதுவாங்க ஆயவியங்கள் அப்படின்னு எழுதுவான் இப்போல்லாம் அதெல்லாம் இல்லை இப்போ தமிழும் இல்லை சம்ஸ்கிருதமும் இல்லை அப்படி ஒரு விசேஷமான பாஷை வந்துட்டு இருக்கு இது என்னன்னா ஆயம்னா வரவு வியயம்னா செலவு இங்கே என்ன சொல்வது அவ்வயம் அப்படின்னா என்ன அர்த்தம் செலவற்றதுன்னு எழுத முடியாது இது வந்து மாறாததுன்னு அர்த்தம் மாறாதது வளராதது தேயாதது மாறாதது கீதையில் பார்த்துட்டோம் நாயம் பூத்வா பவித்தா வான பூஜா அஜகா நித்தியா சாஸ்வதா புராணா ஷரீரே ஹன்யமானே அப்படி ந ஹன்யத்தே கீதையில் படிச்சிருக்கோம் மாறாதது இதெல்லாம் ஒரு ஒரு லக்ஷணமும் ஒரு ஒரு லக்ஷணத்தையும் ரொம்ப நேரம் யோசிக்கணும் அப்போ புரியும் அப்புறம் என்னதுன்னா அடுத்தது இதுதான் ரொம்ப முக்கியமான பதம் எத் பூதயோனிம் பூதயோனி பூத்தன்னா பிரபஞ்சம் உலகம் உயிர்கள் எல்லாம் பூத்த யோனின்னு சொன்னால் காரணம்னு அர்த்தம் யோனி அப்படின்னா காரணம் ஜகத் காரணம் ஜகத் காரணம் ஏக விஜானேன சர்வ விஞானம் எந்த காரணத்தை அறிந்தால் இந்த காரியம் அனைத்தும் அறியப்பட்டதாகுமோ அந்த காரணத்தை சொல்லுங்கள் நார் அவர் என்ன சொன்னார் அத்த பரா தரம் அதிகமிய அந்த அக்ஷரம் பிரம்மமாகிய அக்ஷரத்தை அக்ஷர ரூபமாகிய பிரம்மத்தை பராவித்தியினால் தான் தெரிந்து கொள்ள முடியும் அந்த பராவித்தியா இப்போ நடந்துருக்கு பராவித்யா என்னது பிரம்ம லக்ஷண உபதேச வித்யா பராவித்யா பிரம்மத்தினுடைய லட்சணங்களை எல்லாம் உபதேசம் பண்ணுற வித்யக்கு பேர் தான் பராவித்யா ஆத்ம லக்ஷணம் பிரம்ம லக்ஷணம் பிரம்மாத்ம ஐக்கிய லட்சண உபதேச வித்யா பிரம்ம வித்யா பராவித்யா மேலான விஷ்வம் விஷ்ணுவஷட் காரோ பூதபவியுதவியூதவியே நமங்கிறது ஒருநாமாவளி நம பூதபவியே நம தோன்றின தோன்ற போகிற இருக்கிற எல்லாவற்றையும் உற்பத்தி பண்ணுற பகவானுக்கு நமஸ்காரம் விஸ்வஸ்ம நம விஷ்ணவே நம வஷட்காராய நம பூத்தபிய பவத் பிரபவே நம பூதாத்மனே நம பரமாத்மனே நம பூதாத்மா பரமாத்மா செ முக்தானாம் பரமாவிதி ஆக பூத்த யோனி ஜகத்காரணம் எல்லாம் இதிலிருந்து தான் வந்து இந்த அக்ஷரம் இப்போ என்னெல்லாம் பேர் வருவோம் பிரம்ம பரஹா இப்படிலாம் போட்டுக்கலாம் பிரம்ம பரஹா என்ன பரஹா போடலாம் பரம்னு போடலாம் அக்ஷரம் இப்ப என்ன சொல்றது பூதயோனி பூத காரணம் ஜகத்காரணம் இதனை ஜகத் காரணமாக தெரிந்து கொள்ள வேண்டும் கண்ணால் பார்க்க முடியாததை ஞானேந்திரியங்களால் அறிந்து கொள்ள முடியாததை கர்மேந்திரியங்களால் கிரகிக்க முடியாததை காரண காரியங்களுக்கு அப்பாற்பட்டதை அப்புறம் என்னது வர்ணனைக்கு அப்பாற்பட்டதை ஜாதி அப்புறம் என்ன சொன்னேன் குணம் முதலான வர்ணனைக்கு அப்பாற்பட்டதை கர்மேந்திரியம் ஞானேந்திரியங்கள் இல்லாததை காலத்தை கடந்ததை யாண்டும் இருப்பதை அல்லது காலத்தை கடந்ததை அனைத்துமாக காட்சி அளித்து அந்த வியாபித்திருக்கிற எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள மிக மிக நுண்மையான பொ மாற்றமற்றை ஜாரணமாக தெரிந்து கொள்ள வேண்டும் புரியுதோ ஜகத் காரணமாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஆனா அவர் என்ன சொல்றாருனா ஜகத் நீ தெரிந்து கொள்வாயாக சொல்லல நீ ஜெகத்காரணமாக இதனை தெரிந்து கொள்வாயாக இதுவே ஏக்க விஜானம் எனப்படும் பராவித்யா அத்வைத விஜானம் அல்லது ஏகாத்ம விஜானம் இதை யார் சொல்றந்தி பரிபஷ்யந்தின் உணர்கின்றார்கள் ஐயம் இப்ப நம்ம கிளாஸ் கேட்க கேட்க நமக்கு ஐயா அதிகமாயிண்டே இருக்கும் அது மாத்திரம் இல்ல தப்பாவே புரிஞ்சுட்டாரு சம்சய விபர்யம் இல்லாமல் பரிபஷந்தினா என்ன அர்த்தம் கொஞ்சம் தெளிவாக புரிந்து சந்தேகமின்றி புரிந்து சரியாக இந்த திரிவுக்கு எது சரியாக புரிந்து கொள்ளுகிறார் சந்தேகமின்றி புரிந்து சரியாக புரிந்து தெளிவாக புரிந்து கொள்ளுகிறார்கள் இப்போ வந்து நகையை பார்க்குற போது தங்கத்தை பார்க்கறது எப்படி தங்கத்தை பார்க்குற போது நீங்கள் தங்கத்தை பார்க்கிறீர்களா இல்லையா நகையை பார்க்கும் பொழுது நகையை பார்க்கும் பொழுது தங்கத்தை பார்க்குறோம் சந்தேகம் பார்க்கிறீர்களா இல்லையா சந்தேகம் இல்லாமல் பார்க்குறோம் தங்கத்தை பித்தளையாக நினைக்கவில்லையே தங்கத்தை பித்தளையாகவோ இரும்பாகவோ நினைக்கவில்லையே தங்கத்தை தெளிவாக பார்க்கிறோம் புரியறதில்ல இது போய் தான் உள்ளங்கை நெல்லிக்கனி கையிலேயே இருக்கிற நெல்லிக்காய் நல்லா தெளிவாக வேற தெரியுது அதே நெல்லிக்காயை செலக்ட் பண்ணாங்கிறதுக்கு விசேஷமெல்லாம் சொல்கிறாங்க பார்க்குற போதே உள்ளே இருக்கிறதுலாம் தெரியுது அது மாதிரி நெல்லிக்காய் உள்ளங்கை நெல்லிக்கனி மாதிரி அப்படியே பார்க்கற போது நகையை பார்க்கறோம் தெரியுமா அதே மாதிரி பிரபஞ்சத்தை பார்க்குற போது சர்வத்திர பிரம்ம தரிசனம் சமம் சர்வேஷு பூத்தேஷு திஷ்டந்தம் பரமேஸ்வரம் வினஷியத் வினஷ்யந்தம் யூ பசியுர்தர்ஷம் குடம் அனுப்பிரவிஷ்டம் குஹாஹிதம் அத்தியாத் தேவம் மத்வா தீரோஹரிஷோ ஜஹாதி கட்டோபனேஷத்தில் யம தர்மராஜா உபதேசம் பண்றார் எப்போ பார்த்தாலும் அதே ஞாபகமாக இருந்தால் அப்புறம் ஒன்றுமே ரொம்பந்தான் தெரியும் இறவுன்னு தெரியாது தோடாது நம்ம ஏதோ அப்பப்போ என்னது இந்த இறங்கி வர்றதா சொல்கிறாங்கல்ல இது ஏறுறதே பெரிய பிரச்சனையாக இருக்குது எங்கே இறங்கிறது நம்ம எப்போ ஒரு விஷயத்தில் இந்த ஞானத்திலேருந்து அப்பப்போ விவகாரத்தில் கொஞ்சம் தேவைக்கு ஏற்ப இறங்கிட்டு என்ன பண்ணணும் பழையபடியும் பத்து நாலு மணி மூணு மணி கிளாஸ் ரெண்டு பதினொம்பரை கிளாஸ் ஏழு மணி கிளாஸ் போயிட்டு அடிக்கடி அங்க போய் இருக்கிற போதே எப்படா இறங்குவோன்னு நினைச்சுட்டே இருக்கோ இது சமதர்சினா பண்டிதாஹா சமதர்சினம் பிரம்மதர் பிரம்ம தரிசின வித்யா விநய சம்பே பிரே கவி ஹஸ்தினி சுனி செய்வ சுவாக்கேஜ பண்டிதாக சமம் பிரினா நிர்தோஷம் ஹி சமம் பிரம்மா தஸ்மாத் பிரம்மணி தேஸ்தா பரிபஷ்யந்தி பரிபஷியினா என்ன அர்த்தம் சந்தேகமே இல்லை நல்ல தெள்ள தெளிவாக புரியுறது அப்பா ஸ்பஷ்டமாக புரியறது ஒன்றும் இது இல்லை ஸ்பட்டிக்கமாக என்ன ஸ்பட்டிக்கவது கிறிஸ்டல் கிளியருங்கிறான் கிறிஸ்டல்னாலே கிளியர் தான் அந்த கிறிஸ்டலை மாதிரி கிளியர்னு அர்த்தம் எப்படி ஸ்படிக்க மாதிரி இருக்கோ அதனாலதான் சுவாமியை ஸ்படிக்கலிங்கமா வச்சு பூஜை எல்லாம் யாருக்கு யாருக்கு இந்த உலக விஷயங்கள்ல எல்லாம் இல்லையோ வள்ளுவர் ரொம்ப அழகா சொல்லிவிட்டார் யாருக்கு இந்த உலகத்தை நல்லா புரிஞ்சுக்க முடியும்னா சுவை ஒளி ஊரு ஓசை நாற்றம் ஐந்தின் வகை தெரிவான் கட்டே எனக்குழகத்தங்கள் எல்லாத்தையும் சொல்லி இதோட வகையை தெரிஞ்சின்ற பாருங்க ஐயுணர்வு எய்திய கண்ணும் பயமின்றே மெய்யுணர்வு இல்லாதவர்க்கு ரெண்டு வேண்டி இருக்கு மெய்யுணர்வு இல்லைன்னா ஐயுணர்வு பயனில்லை ஐயுணர்வு இல்லை என்றால் மெய்யுணர்வு பயன் இல்லை ரெண்டு கடன் ஐயுணர்வு எய்திய கண்ணும் பயமின்றே மெய்யுணர்வு இல்லாதவர்க்கு இந்திரியங்களெல்லாம் நிகிரகம் பண்ணியிருக்கான் ஆனால் ஆத்மக்யானம் அடையலைன்னா யூஸ்லெஸ்ங்கிறார் திருவள்ளுவர் ஆனால் வந்து ஆத்மக்யானம் இருக்குது ஆனால் இந்திரிய நிகிரகம் இல்லைன்னா அந்த ஆத்மக்யானம் அவுட் ஆயிடும் போயிடும் அதனால் ரெண்டும் வேணும் ரெண்டையும் பிரிக்க முடியாது வகை தெரிவான் கட்டே உலகுன்னு மாதிரி பரிபஷ்யந்தி கஷ்யந்தி கே பசியந்தி பகுவச்சனத்தில் போட்டிருக்கார் ஏதோ யாரோ ஒருத்தருக்குத்தான் தெரியும்னு சொல்லலை சில பேருக்கு தான் தெரியும் தீராக மனிதர்களில் உழ நீங்கள் தான் நீங்கள் தான் பசியந்தி இவ்வளோ தான் சொல்லியிருக்கேன் தீராக எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ இங்கே நியூஸ் பேப்பர் இல்லை நியூஸ் பேப்பர் கிடையாது ரேடியோ கிடையாது டிவி கிடையாது எல்லா தீராகன்னு அதுதான் அர்த்தம் எல்லாத்தையும் விட்டுட்டு பதினஞ்சு நாள் பதினாலு நாள் கேம்ப் வச்சுருக்கேன் இந்த கேம்ப்புக்கு அதெல்லாம் பேப்பர் படிக்காமல் டிவி பார்க்காம அரட்டை அடிக்காமல் அதையும் நினச்சிட்டு அதெல்லாம் பண்ணுறீங்க நினைக்கிறேன் விட்டுட்டு எளிமையாக அளவாக சாப்பிட்டுண்டு கோயில் பிரசாதத்தையே சாப்பிட்டு சாப்பிட்டுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் உபனிஷத்தும் கையுமா புஸ்தகமு அப்படியே இருக்கிறவனுக்கு பேர் தான் தீரஹான்னு பேர் தீரஹா தீரன்னா யாரு வைர விவேக வைராகியவான் சாதன சதுஷ்டய சம்பா இதெல்லாம் சன்னியாசின சங்கராச்சரிய அதெல்லாம் சொன்னால் சன்னியாசின்னு சொல்லி இதில் சொன்னார தெரியாதுன்னு நான் கவனிக்கல தீராஹானா என்னர்த்தம் தியம் இந்திரியேபியா ரக்ஷதி இது தீரா தீராகனா தீமந்தா விவேகினான்னு போட்டுட்டார் அவ்வளோதான் தீரா விவேக் விவரம் உள்ளவன் என்ன பண்ணுறான்னா அதை தெரிஞ்சுக்கிறான் தீராக பஷியந்தி பரிப்பஷ்யன் தீராகங்கிற வார்த்தைக்கு தியம் இந்திரியேப்பியா ரக்ஷதி இது தீரகா தியம்னா என்ன அர்த்தம் புத்தியை இந்திரியேப்பியான்னு என்ன அர்த்தம் தங் கண்ணுக்கிட்டிருந்தே புத்தியை காப்பாற்றிக்கிறான் இந்த இந்திரியங்கள் புத்தியை கெடுக்கிறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டு வேலை பண்ணுறது கண்ணு காது மூக்கு நாக்கு இருக்கே இதெல்லாம் என்ன பண்றது விபஸ்டிதா இந்திரியாணி பிரமாத்தீனி ஹரந்தி பிரசபம் மனஹா பிரசபம் ஹரந்தி புடிச்சு எழுதுன்னு போயிடுவேங்க மலங்க புலன் ஐந்தும் வஞ்சனையை செய்ய கள்ளப்புலன் ஐந்தும் மலங்க புலனைந்தும் வஞ்சனை பண்றது யாருக்கு நம்ம நமக்கு நல்ல விவேகம் இருக்கு இதெல்லாம் பண்ணக்கூடாது இதை இதை செய்யக்கூடாது இதெல்லாம் நல்லது இது கெட்டது எல்லா விவரமும் இருக்குது ஆனால் என்ன பண்ணுறதுனா பழக்கம் விடமாட்டேங்கிற சுவாமிஜி இந்த நாக்கு கேட்குறதே நீங்கள் வெங்காயமே இல்லாமல் இப்படி உப்பு உப்பு புள்ளிலாம் எப்படி இருக்குது தெரியலங்க அதனால் நீ வந்தால் என்ன சத்துவகுண ஆகாரம் தானே வேணும் சுவாமி சத்துவகுண ஆகாரம் வேணும் வாஸ்தவம் ஆனாலும் அதுதான் நாக்கு கேட்குறது இந்த பூண்டு கேட்கறது வெங்காயத்தை கேட்கறது அது கேட்கறது விட மாட்டேங்கிறது அது பழகி போச்சு சுவாமிஜி அது போய் சாப்பிட்டுட்டா அப்புறம் அது அது அதை அனுபவிச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க அப்புறம் அது ஞாபகம் வராது அது எங்க திரும்ப கொஞ்ச நேரம் கழித்து கேட்குறத அனுபவிச்சுட்டா விடவா செய்யறது ஆக தீரா தீயம்னா புத்தியை ரக்ஷதி புத்தியை காப்பாற்றுகிறான் எதுகிட்ட இருந்து அவரும் சென்சார் என்னுடைய புத்தியை ஏன் கண்ணு காது மூக்குகிட்டே இருந்து நான் காப்பாற்ற வேண்டி இருக்கு ஏன்னா அது நிறைய பழகி போயிருக்கு கண்ணு பார்த்து பார்த்து பழகி போயிருக்கு காது கேட்டு கேட்டு பழகி போயிருக்கு அந்த இந்திரியங்கள் தீனி கேட்கறது மனசோ அந்த இந்திரியங்களோடைய சேர்ந்துக்கிறது கட்சி சேர்ந்துக்கிறது புத்தியோ நீ படித்த படிப்பு என்ன உங்கள் தாத்தாவோட பரம்பரை என்ன நீ இதெல்லாம் பண்ணலாமா அப்படின்னு புத்தி சொல்லிகிட்டே இருக்கு மனசா என்ன பண்ணுறது பரவாயில்ல ஒரே தடவை தானே இந்த ஒரு தடவை தான் அப்புறம் ஒன்றும் பண்ண மாட்டேன்னு இதே மாதிரி எத்தனை தடவை நீ சொல்லியிருப்பேன்னா அப்பப்போ சொல்லிகிட்டே தான் இருப்பேன் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னா அப்போது இந்த வாரம் ஒரே போராட்டம் இதுதான் நமக்குள்ளே நடக்கிற போராட்டம் ஈடு இணையற்று அப்படி இருக்கு போராட்டம் நடக்குது இவன் என்ன பண்ணான்னா தீரன் என்ன பண்ணுறானே உன்னை வந்து கொண்டுடுவேன் யார மனசை பார்த்து ரொம்ப இன்னும் ரொம்ப அதிகமாக கேட்ட இருக்கிறதும் போயிடும் ஜாகிரதை அப்படின்னு சொல்லி மனசை மிரட்டி நல்லா பணியை வச்சு மனசுக்கு இந்திரியங்கள் என்னது இவர் கடோபிரேஷத்தில் சொல்கிறார் இல்லையா எஸ்து விஜயானவான் ச மனஸ்கஹா சதா சுச்சிஹி சத்து யஸ்மாத் பூயோன ஜாயத்தை அந்த குதிரை உதாரணம் அந்த ரத உதாரணம் ஞாபகம் இருக்கா சொன்னால் அது கடை அந்த கிளாஸ் ஆகிடும் அதனால் அந்த இதை ஞாபகம் வச்சுக்கணும் அதனால தான் கட்டோபுரிஷத்தில் அதிகமாக தீர சப்தம் யூஸ் பண்ணியிருக்கு பகவத்கீதையும் தீரன்கிற சப்தத்தை உபயோகப்படுத்துகிறது நம்ம தீரன் சின்னமலைக்கு யூஸ் பண்ணுறோம் அது வேற விஷயம் தீரன் சின்னமலைங்கிறான் ஒரு பத்து பேரை கொண்டவனுக்கு தீரன் பேர் இல்லை சின்னமலையை விட்டுடுங்க மற்ற ஆட்களையும் சொல் பெரிய தீரன் அப்படிலாம் சொல்லிக்கிறோம் ஆனால் தீரன் யாருங்கிறதுனா தன்னை வென்றவனே தீரன் எனது பந்துர் ஆத்மாத்மஸ்த ஏத்மாத் அநாத்மனஸ்து சத்ருத்தை வர்த்தேதாத்ம சத்ருவது இல்ல கிருஷ்ணர் ரொம்ப தன்னைத்தானே ஜெயிக்க வேண்டும் தனக்குத்தானே பகைவன் தனக்குத்தானே நண்பன் அதேபடி தனக்குத்தானே நண்பன் பகைவனா இருக்க முடியும்னா தனது இந்திரியங்களையும் மனதையும் வென்றவன் வென்றவனுக்கு அந்த இந்திரியங்களும் மனதும் உறவினனாகிறது இந்திரியங்களும் மனசையும் நாம் ஜெயிக்கலேன்னு சொன்னால் அதுவே நமக்கு பகைவன் ஆக பகைவன் நண்பன் புறத்தே இல்லை இங்கேயே இருக்கிறான் கூடவே இருந்து குழி படிக்கிற சத்ரு கூடவே இருந்து நல்லதும் பண்ணுறவன் இவன் தான் வாயுனா நீயத்தே மேகா புனஸ்தேனவ நீயத்தை மனசா கல்பியே பந்தா மோக்ஷஸ்தேனைய கல்பியத்தை பந்தாய விஷயாசக்தம் முக்தியை நிர்விஷயம் ஸ்மிருதம் மனஏவ மனுஷியானாம் காரணம் பந்த பந்தாய விஷயாசக்தம் முக்தியை நிர்விஷயம் இந்த தீரன் இந்திய நிகிரம் பண்ணினவன் மனச நிகிரம் பண்ணினவன் காப்பாற்றிக் கொண்டவன் அறிவிலேயே இருக்கும்படி பண்ணிட்டான் இந்திரியங்கள்ல போய் தன்னை இழக்கல இந்திரிய விஷயங்களில் சென்று தன்னை இழந்து விடவில்லை தன்னை எப்பொழுதும் ஜாக்கிரதையா பார்த்துட்டு இருக்கேன் அதுக்கு தான் காயத்ரி மந்திர ஜபமே பண்ணுறது தியோஜோன பிரச்சோதயா நகா தர்ம மார்க்கே பிரச்சோதயாத் அதர்ம மார்கே நக்கதாபி பிரச்சோதயாத் தர்மத்திலேயே கொண்டு போ பகவானே சூரிய பகவானே எங்கேயாவது நான் தப்பித்தவர் இப்படிலாம் போயிடக்கூடாது வாசனா பலத்தினால நான் இழுத்துன்னு போயிடக்கூடாது வகந்தி வாசனா சரித்து நடக்கக்கூடாது அவன்தான் தீரன் போரும் தீராகா பரிபஷ் அது மாதிரி தீரஹா ஏக்கஹா ஏவ வார்னா இல்லை நம்ம எல்லாரும் தீராகா நான் உழை சேர்த்து விட்டேன் அல்ல தீராகா தீராகனா பகு வச்சனத்தில் சொல்கிறார் தீரர்கள் இதை காண்கின்றார்கள் ஆனால் இந்த தீரர்கள் மிக குறைவானவர்கள் தான் இல்லையா அதீராக பகவாகா தீராக என்னது இன்னும் எப்போவுமே இந்த நம்பர் கம்மி தானே உபரிஷத்து கிளாஸில் எத்தனை பேர் இருக்காங்க இருபத்தஞ்சி பேர் இருக்காங்க முப்பது அவ்வளவு இருபத்தி பேர் சாதாரண ஆளா எல்லாம் ஒருத்தர் தீரம் அத்தனை பேர் இருக்காங்கப்பா எல்லாரும் பிரம்மனுடைய லட்சணம் என்ன அதை யாரு தெரிஞ்சுக்கிறாங்க தகுதி உள்ளவர்கள் இந்த உண்மையை உணர்கிறார்கள் இந்த பரம்பொருளையே ஜகத்துக்கு காரணமாக தெரிந்து கொள்ளுகிறார்கள் அப்படின்னு சொல்லி முடிஞ்சுட்டார் இதோட உபரிஷத்து முடிஞ்சிருக்கணும் அதுக்கப்புறம் என்னென்னா சுவாமி ஒன்றுமே புரியல ஆரே மந்திரத்தில் முடிஞ்சுட்டால் என்ன பண்ணுறது யாருக்கு சவுநகர் நம்மெல்லாம் இம்மாத்திரம் சவுநகரையும் மனசில் வச்சுட்டு உலகத்தில் இருக்கிற மக்களையெல்லாம் வச்சுட்டு கருணாமூர்த்தி இந்த அங்கிரஸ் மகரிஷி விளக்கமாக சொல்ல ஆரம்பிக்கிறார் இப்போ சாஸ்திர இதனுடைய விளக்கம் இனி வரப்போகிறது இனி பார்க்கலாம் அடுத்த மந்திரத்தை பார்க்கலாம் இப்போ என்னாச்சு மருந்துராங்க பிரம்மாஜி அதர்வாஜி அப்புறம் யார் அதர்வாஜி அப்புறம் வந்து அங்கிர்ஜி அப்புறம் பாரத்வாஜி அப்புறம் அங்கிரஸ் ஜி அங்கிரஸ் ஷவுனக சம்வாதம் எந்த கா ஏக்க விஜானம் கேட்டார் கேள்வி கேட்டார் அந்த கேள்விக்கு என்ன சொன்னார் ரெண்டு வித்தியை இருக்குன்னு சொன்னார் அபராவித்யாவை சுருக்கமா சொன்னார் ருக்வேதம் எதிர்வேதம் அந்த பத்து அம்சம் அபராவித்யாவில் இருக்கிற பத்து பிரிவுகளை சொன்னார் அப்புறம் பராவித்யாவை சொல்லி அக்ஷரத்தை தெரிஞ்சுக்கிற வித்தியத்தான் பராவித்யான்னு சொன்னார் இப்போ அக்ஷர லட்சணத்தை சொல்லிவிட்டார் இந்த அக்ஷரம் தான் ஜகத்காரணம்ங்கிறத இனி விளக்க போற இந்த பூத்தயோனிங்கிற பதம் இருக்கே அந்த பூதயோனிங்கிற பதத்துக்கு விளக்கம் வருகிறது பார்க்கலாம் எசோர்ணா சே பிளிவியம் ஓஷயசம்பீ சத்த்புருஷா கேசலோமீ தராவத்தீ விம் यथा यथा यथोर्णनासृजते गृहते चथाव्याषधय संभवलोनी तती हम उपनकुणे சிஷியனுக்கு எப்படியாவது வித்தியையை புரிய வைக்கணும் அப்படிங்கிற கருணையோட ஸ்ருதி மாதா வேத மாதா உபனிஷத் மாதா கருணையோட இன்னும் விளக்கி சொல்றது அந்த ஜகத்காரன் இதுதான் பூதையோரின்னு சொல்லிவிட்டார் ஆனால் எனக்கு இன்னும் தெளிவாக சற்று விளக்கம் வேண்டும் அப்படின்னு விரும்புறதுனால உபனிஷத் விளக்க சொல்கிறது இதனுடைய மெயின் சென்டென்ஸ் என்னன்னா ஈக விஸ்வம் அராத்து இக விஸ்வம் சம்பவதி இக கூட வேண்டியதில்லை அக்ஷராத்து விஸ்வம் சம்பவதி அக்ஷரத்தில் இருந்து இந்த விஸ்வம் விஸ்வம்னா என்னர்த்தம் விவிதம் ஸ்வயத்தை இது விஸ்வம் விஸ்வத்துக்கு லக்ஷணம் விவிதம் ஸ்வயத்தை பல்வேறு விதமாக விசேஷேண ஸ்வயத்தை விவிதம் ஸ்வயத்தை நம்ம பார்க்கறதுல இந்த பிரம்மனுக்கும் ஜகத்துக்கு என்ன வித்தியாசம் அது அத்ரேஷ்யம் இது திருஷ்யம் அது அக்ராஹ்யம் இது கிராக்யம் இல்லையா இது கிராக்யம் அக்ராஹ்யம் கிராகியம் அப்புறம் என்னது அது அச்சுஸ்ரோத்திரம் இது முழுக்க பிரபஞ்சம் என்ன இருக்குது ஒரே சக்ஷுஸ்ரோத்திரம் பாணிபாதம் தான் இருக்குது அது நித்தியம் இது அனித்யம் அது விபு இது என்னது பரிச்சின்னம் அது விபுனா அபரிச்சின்னம் வரையறுக்கப்படாது இது இது என்ன அர்த்தம்னா பரிச்சின்னம் இது பூ அது விபு இது தோன்றி இருக்கு அது விபுவா இருக்கு அது இது அல்பகதம் அது சர்வகதம் அப்படியே போட்டுக்கணும் இது வந்து சூக் இது ஸ்தூலம் இது சுஸ்தூலம்னு சொல்லணும் இது சுஸ்தூலம் நல்லா தெரிகிறது கண்ணுக்கு முன்னால வளையல் வந்து சுஸ்தூலம் தங்கம் வந்து சுசூக்ஷ்ம சொன்னால் சரியாக தானே இருக்கும் ஏன்னா கடையில் போய் விழுந்து விழுந்து சுசூக்ஷ்மமாக பார்த்துட்டு இருக்காங்க சுசு சுஸ்தூலம் திரும்ப திரும்ப இதை பார்க்க இதை பார்க்க இப்படி பார்க்க இப்படி பார்க்க இப்படி பார்க்க திரும்ப திரும்ப பார்த்து பார்த்து இப்படி போட்டு பார்க்க இப்படி பார்க்க கண்ணாடியை பார்க்க எப்படி இருக்கு இப்படி கேட்க என்ன பிரயோஜனம் ஒன்றும் நான் உங்களை வையில சும்மா நீங்களாம் அதெல்லாம் விட்டாச்சு நீங்கள் தான் தீராகனு சொல்லிவிட்டேனே பால் பண்ணுறோம் சுஸ்தூலம் அப்புறம் என்னதுன்னா இது பூதானாம் காரணம் இது வந்து அப்படி இல்லை இது ஏதோ பரிசின்ன காரணம் கொஞ்சம் காரணமாக இருக்கிற மாதிரி இருக்குது அவ்யயம் இது வியயமாக இருக்குது ஆனால் ஞாபகம் வச்சுக்கோ வியயத்துக்குள்ளதான் அவ்வயம் வியாபிச்சிருக்கு அதுதான் வித்தியாசம் விசேஷம் வியயம் முழுவதும் என்னதுன்னா அவ்யயம்னா துவைத்தம் முழுக்க என்னன்னா அத்வைதம்னா திருஷ்யம் முழுக்க என்னதுன்னா அத்ரேசியம்னா என்னமோ பண்ணும் ஆ இருக்கட்டும் என்ன பண்ணோ பண்ணிட்டு போட்டோம் அக்ஷராத்து விஸ்வம் சம்பவத்தை அக்ஷரத்திலிருந்து விஸ்வம் யூனிவர்ஸ் விஸ்வம்னா யூனிவர்ஸ்னு அர்த்தம் இந்த பிரபஞ்சம் உற்பத்தியாகிருக்கு இது எப்படி வந்தது சுவாமி இப்போது இப்போ வந்து இது கேட்டால் இந்த கிளிப்பு இருக்குது இந்த கிளிப்பு பிளாஸ்டிக்லேருந்து வந்தது அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னு அது எப்படி வந்தது இந்த கிளிப்பு இது ஒரு கிளிப்பு இது ஒரு கிளிப்பு இந்த கிளிப் எப்படி வந்தது இந்த பேட் எப்படி வந்தது அப்படி கேட்டோம்னு வச்சிக்கோ இந்த பேப்பர் எப்படி வந்தது எல்லாத்துக்கும் மூல காரணத்தை பார்க்கத்தானே தோணும் இது எப்படி வந்தது சுவாமி இந்த பேப்பரை இந்த சைஸுக்கு கட் பண்ணணும்னு யாரோ ஒருத்தன் யோசிச்சுருக்கான் இல்லையா அறிவுள்ள ஒருத்தம் தானே இது பண்ண தானாக இந்த பேப்பர் அப்படியே வந்து பேப்பர் மரம் வந்து அப்படியே பேப்பராக மாறிடுத்தா பேப்பர் ஆயிருக்கு பேப்பரை வந்து இப்படி அழகாக கட் பண்ணி புக் மார்க்காக எப்போ வந்து இந்த பேப்பரை வந்து உண்டாக்கினவன் யார் யாரோ ஒருத்தன் பிளான் பண்ணி பண்ணியிருக்கான் கட் பண்ணியிருக்கான் அப்புறம் அவன் பேப்பர் அவனே வந்து திடீர்னு ஓ பேப்பரே வானால் வந்து என்ன அதுக்கு வரல அதுக்கு அவன் கச்சா பொருளெல்லாம் வச்சு கூழெல்லாம் வச்சு அரைச்சி காய்ச்சி கீச்சு எந்தயோ பண்ணி அதுக்கெல்லாம் என்னெல்லாம் அதுக்கெல்லாம் தயார்படுத்தணுமோ இந்த பொருளை தயார்படுத்துவதற்கான மூலப்பொருள் கச்சா பொருள் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இதை கண்டு இது வந்து இந்த ஒரு அட்டையை வந்து உற்பத்தி பண்ண ஒருத்தன் இருக்கான் இந்த அட்டையை உற்பத்தி பண்ணுறதுக்கு ஒரு பொருள் இருக்குது தயானு சுவாமி சொல்வார் மேக்கர் அண்ட் மெட்டீரியல் அப்படின்பார் மேக்கர் அண்ட் மெட்டீரியல் நகையெல்லாம் நம்ம போட்டுருக்கோம் இது போட்டிருக்கோம் இது போட்டுருக்கோம் இது வந்து பார்த்தா இது முதல்ல பார்த்தா இந்த ஸ்படிக மாலையை பார்த்தோம்னா இந்த ஸ்படிக மாலை வந்து இது வந்து இப்பெல்லாம் பட்டை தீட்டி இருக்குது இது ஆனால் இது முன்னாடி பார்த்தா ராவாக இருக்கும் அப்படியே கட்டி கட்டியாக கிடக்கும் அந்த ரா மெட்டீரியல் எடுத்து உட்கார்ந்து அதுக்கு பட்டை தீட்டி எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் அது உருண்டையாக்கி அதுக்குள்ள ஒரு ஓட்டையை போட்டு அப்புறம் இதெல்லாம் பண்ணி ஒரு மாலையாக போட்டுருந்தோம் அப்போ இந்த மாலையை வந்து இத்தனை மணிகள் இருக்கணும் இப்படி கட்டணும் அப்படின்னு ஒருத்தன் திட்டம் போட்டு அதுக்குரிய கருவிகளை வச்சு தான் உண்டாயிரு அது மாதிரி இவ்வளோ சூரியன் வந்தது எவராலே சந்திரன் வந்தது எவராலே நட்சத்திரங்கள் தோன்றினது எது குத்த ஆஜாத்தா குத்தையம் விசிருஷ்டிஹி அண்ட வெளியின் உண்டை பிறக்கம் அளப்பெறும் தன்மை வளப்பெறும் காட்சி எப்படி வந்ததுப்பா அப்படின்னு கேள்வி கேட்குறோம் அந்த கேள்விக்கு பதில் சொல்கிறது உபனிஷத் இது எப்படி எங்கிருந்து வந்தது யார் உண்டு பண்ணால் இதுக்கு அறிவு காரணம் என்ன இப்போ அடுத்த கேள்வி இது வந்திருக்குன்னு சொல்கிறீங்களே இது உலகத்தில் நம்ம அனுபவத்தில் பார்த்தா எதை பார்த்தாலும் ஒரு பொருளை பார்த்தாலும் அதுக்கு பின்னால ஒரு அறிவு காரணம் தென்படுகிறது கச்சா பொருளும் தென்படுகிறது அறிவு காரணம் இல்லாமல் உருவாக்கியவன் இல்லாமல் உருவாக்குவதற்குரிய பொருள் இல்லாமல் எந்த பொருளும் உருவாவதில்லை புரியுறது இல்லையா உருவாக்குகின்றவன் உருவா உருவாவதற்கு ஒரு பொருளை உருவாக்க வேண்டும் என்றால் அந்த பொருளை உருவாக்குவதற்கு ஒருவன் திட்டமிட வேண்டும் அதை செயல்படுத்த வேண்டும் அவனுக்கு அந்த உருவாக்குவதற்கான பொருள் இருக்க வேண்டும் நகை நம்ம போட்டிருக்கிற நகையாக இருக்கட்டும் எந்த பொருள் துணியாக இருக்கட்டும் நம்ம அனுபவிச்சிட்ருக்கிறது எல்லாம் ரெண்டு காரணத்தோட சம்பந்தப்பட்டதுதான் அது சம்ஸ்கிருதத்துல இதுக்கு பேரு அறிவு காரணத்துக்கு பேரு நிமித்த காரணம் இந்த கச்சா பொருள் இந்த மெட்டீரியல் காசு இருக்கு சம்ஸ்கிருதத்துல உபாதான காரணம் பேர் ஆக இந்த பிரபஞ்சம் இங்க வந்திருக்குன்னு சொல்றோமே இந்த பிரபஞ்சத்துக்கு உபாதான காரணம் என்ன இந்த பிரபஞ்சத்துக்கு நிமித்த காரணம் என்ன ஆக ஒரு ஒரு வஸ்துவை பார்த்தா அந்த வஸ்துவுக்கு காரணம் ரெண்டு இருக்கணும் அப்ப இந்த பிரபஞ்சத்துக்கு என்னது எதை அறிந்தால் இவை அனைத்தும் அறிந்ததாகும் தான் அந்த பிரம்மன் என்ன காரணம் ஜகத்துக்கு காரணம் சொல்ற போது அது ஜகத்துல என்ன காரணமா இருக்கு உபாதான காரணமா இருக்கா நிமித்த காரணமாக இருக்கிறதா உபனிஷத் பதில் சொல்றது அதுக்கு யுக்தி சொல்றது இப்போ இதுக்கு முன்னால் சொன்னதுக்கெல்லாம் லாஜிக்கே இல்லை அத்ரேஷ்யம் அக்ராஹியம் அகோத்திரம் அவர்ணம் அச்சுஸ்ரோத்திரம் தத் அபானிபாதம் நித்தியம் விபும் சர்வகதம் சுசூக்மம் தது அவ்யயம் எத் பூதயோனி தீராக பரிபஷ்யந்த் ஒன்று யுக்தி எல்லாம் ஒன்றும் சொல்லலை நம்ம தான் அதுக்கு விளக்கம்னு சொல்கிறதுக்கு வளவலாறு எழுதுன்னு சொன்னிருக்கோம் அது விளக்கம் சொல்லலைன்னா புரியாதுங்கிறதுக்காக எவ்வளோ நேரம் விளக்கம் சொல்லியிருக்கோம் ஆனால் அதில் ஏதாவது ஒரு யுக்தியாவது சொல்லப்பட்டதா ஒரு யுக்தியும் சொல்லலை இங்கே யுக்தி சொல்லப்படும் இந்த ஏழாவது மந்திரம் பூதயோனிக்கு யுக்தி சொல்லுகிறது பூதயோனிக்கு திருஷ்டாந்தம் சொல்லுகிறது பிரம்மன் ஜெகத்காரணம் என்பதற்கு திருஷ்டாந்தம் சொல்லுகிறது இப்போ முதல்ல என்னன்னா என்ன பார்த்துட்டோம்னா ஜகத்கார பிரம்ம வித்யான்னா என்ன வித்யா பாருங்க இப்படி போடுறேன் பிரம்ம வித்யா அக்ஷர வித்யா பராவித்யான்னு பார்த்தோம் நீங்கள் இன்னும் என்ன புரிஞ்சிங்கன்னா ஜத்ல காரண வித்யா பிரபஞ்ச மூல காரண வித்யா பிரபஞ்ச மூல காரண வித்யா பிரபஞ்சத்துக்கு மூல காரண வித்யபோது என்ன இப்ப மூல காரணம் பார்க்கிற போது முதல் காரணம் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு ஆதிபகவன் முதற்றே உலகம் யாவையும் தாமழ வாக்கலும் நிலைபருத்தலும் நீக்கலும் நீங்களா கம்பராமாயண பாட்டாரு கட்டும் உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் டு என்ன அர்த்தம் பிரபஞ்ச அதிஷ்டான ஞான வித்யா அப்படின்னா போடணும் அதிஷ்டான வித்யா பிரபஞ்ச காரண வித்யா பிரபஞ்ச காரண வித்யா அப்போ காரணம்னு கேட்குற போது அது பிரபஞ்ச மூல காரணம்னு சொன்னேன் அல்டிமேட் காஸ் அதுதான் சயின்ஸில் கூட இருக்கலையே காஸ்மாலஜி காஸ்மாலஜின்னு இதுவும் காஸ்மாலஜி தான் நம்ம காஸ்மாலஜியை அவங்க அக்செப்ட் பண்ணுறது இல்லை ஏன்னா அவங்களுக்கு ஸ்ரத்தை இல்லைது அவங்களுக்கெல்லாம் வந்து அவங்களுடைய எக்யூப்மெண்ட்டில் தான் ஸ்ரத்தை இருக்குது அவங்க என்னது இந்த என்னது மைக்ராஸ்கோப் மேக்ராஸ்கோப் எல்லாம் இருக்கே அதெல்லாம் தான் அவங்க வச்சுன்னு இருக்காங்க அதை வச்சுக்கிட்டு அதெல்லாம் வச்சு அனலைஸ் பண்ணுறாங்க அதை வச்சு நான் அதை தீரியெல்லாம் நல்லாவும் இருக்குது நான் அதெல்லாம் எனக்கு சயின்ஸை பற்றி ரொம்ப தெரியாது கேள்விப்பட்டிருக்கோம் அங்கங்கே தெரியும் கேள்விப்பட்டிருக்கோம் அது காஸ்மாலஜி தான் வேதாந்த் உபனிஷத்து காஸ்மாலஜி தான் அதனால தான் என்ன சொல்கிறாள் மிஸ்டிக் லிட்ரேச்சருங்கிறான் மிஸ்டிக் லிட்ரே இவன் சரியாக படிக்கலை இது விஷயம் மிஸ்டிக் லிட்ரேச்சருங்கிறாங்க இன்னொரு பாஷை கூட என்னமோ என்னமோ சொல்லுவாங்க அந்த லிட்ரேச்சரும் ஆனால் பாரதியார் என்ன பண்ணார் பன்னரும் உபனிஷதங்கள் எங்கள் நூலே பன்னரும் உபனிஷதங்கள் எங்கள் நூலே எங்கள் புஸ்தகம் இந்த உபனிஷத்து பாரினில் இதற்கு நிகர் ஏது இந்த உலகத்தில் எங்கள் உபனிஷத்து டெக்ஸ்ட்டுக்கு சமமா என்ன புஸ்தகம் சொல்லுங்க பார்க்கலாம் அப்படி கேட்டிருக்கார் இப்போ இந்த ஜகத் காரண வித்யன்னு கேட்கற போது நமக்கு அனுபவத்தில் சில காரணங்கள் தெரியுது நம்ம அனுபவ காரணங்கள் என்னது அப்பா அம்மா குழந்தைக்கு காரணம் மரத்துக்கு வித காரணம் ஒரு நகை உண்டாகணும்னு சொன்னா தங்க பொற்கொள்ளன் காரணம் தங்க தங்க கட்டியும் காரணம் பானை எல்லாம் உண்டாகணும்னா மண்ணு காரணம் கொயவன் காரணம் இப்படி ரெண்டு காரணத்தை நம்ம அனுபவத்துல பார்த்துக்கிட்டே இருக்கும் நம்ம அனுபவத்துல இருக்கிறத வச்சுக்கொண்டு இதுக்கு விளக்கம் சொல்றதுக்கு உபனிஷத் முற்படுகிறது ஆக அஜாத்தாபகம் சாஸ்திரம் தெரியாததை தெரிய வைக்கிறதுக்கு பேர் தான் சாஸ்திரம்னே தெரிஞ்சதை தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் சாஸ்திரம் இல்லை அது பிரத்யக்ஷம் தான் தெரிஞ்சதே தெரிஞ்சுக்கிறோம்னா தெரிஞ்சதையே நீ க சரியாக தெரிஞ்சுக்கிறதுக்கு வேணால் சாஸ்திரம் உபயோகப்படலாம் ஆனால் நமக்கு தெரிஞ்சுகிட்டே இருக்கிறதுல தெரியாத அம்சம் மாதிரி இருக்கிறத தெரிய வைக்கிறது உபரிஷம் அப்போ நமக்கு தெரிஞ்சிருக்கிற ஒரு அனுபவம் நிமித்த காரணம் உபாதான காரணம் எந்த படைப்பும் உலகத்தில் இல்லை அனுபவத்தில் நாம் பார்க்குற போது படைப்பில் ஒரு ஒரு படைப்பில் இந்த ஒரு பொருளை எடுத்துக்கிட்டால் இதுக்கு நிமித்த காரணம் ஒன்று இருக்குது உபாதான காரணம் ஒன்று இருக்குது உபாதான காரண நிமித்த காரணம் இல்லாமல் படைப்பில் எந்த பொருளும் இல்லை எனவே பஞ்சபூதங்களாகின்ற படைப்புக்கு கச்சா பொருள் எது எது என்ன உபாதான காரணம் என்ன நிமித்த காரணம் என்ன அப்படிங்கிறது கேள்வி அதுக்கு உபனிஷத் பதில் சொல்கிறது பிரம்மன் தான் அபிநிமித்தோபாதான காரணம் பிரம்மனே உபாதான காரணம் பிரம்மனே நிமித்த காரணம் இதெல்லாம் வழக்கமாக தத்துவபோதத்திலேருந்தே படிக்கிற பாடம் தான் இப்போ நம்ம உபனிஷத் மூலமாக அதை படிக்கணும் அவ்வளோதான் இங்கே உபனிஷத் வந்து ரொம்ப அழகாக மூணு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கு நான் அதை அப்புறம் சொல்கிறேன் விளக்கமெல்லாம் அப்புறம் சொல்கிறேன் மந்திரத்துக்கு அர்த்தம் அப்புறம் பார்ப்போம் மூணு உதாரணம் சொல்லியிருக்கு செலந்தி பூச்சி உதாரணம் ரெண்டாவது உதாரணம் வந்து பூமி உதாரணம் பூமி நம்ம பார்க்கிற பூமியில முளைக்கிற செடிகள் அதை வைத்துக்கொண்டு பூமி உதாகரணம் ரெண்டாவது நம்ம உடம்புலயே முளைக்கிற தலைமுடி நகம் உதாரணம் இந்த மூணு உதாரணத்தை உபனிஷ சொல்றது இந்த ஜகத்துக்கு பிரம்மன் காரணம் அக்ஷரம் காரணம்ங்கிறத விளக்கறத்துக்காக வேண்டி இத்தனை விஷயம் இந்த விஷயத்தை சொல்றது பிரம்மசூத்திரம் எப்படி இருக்கு முதல்ல எடுத்த உடனே பிரம்ம விசாரம் பண்ணணுங்கிறது பிரம்ம விசாரம் என்னதுன்னா அஸ்ய ஜன்ம ஆதி யதா ஜென்மாத்திய ரெண்டாவது சூத்திரம் இந்த பிரபஞ்சத்துக்கு தொடக்கம் முதலானது எதனிடம் இருந்தோ அதுவே பிரம்ம ஜென்மாத்தியசா தத் பிரம்ம எதனிடமிருந்து இந்த பிரபஞ்சத்திற்கு தோற்றமானது ஏற்பட்டிருக்கிறதோ அதுவே பிரம் அந்த பிரம்மத்தை விசாரம் செய்தால் மோக்ஷம் அந்த பிரம்மத்தை பற்றி சொல்லி இருப்பது உபனிஷத் சாஸ்திரோனித்வாத் உபனிஷத்தில் இந்த கருத்து மைய இருப்பது என்று சமன்வயா தத்துவ சமன்வயா நாலு சூத்திரம் படித்தாலே சாஸ்திரத்தோட சாரம் தெரிஞ்சு போய்டும் சதுசூத்ரி ஆக பிரம்மத்தை ஆராய்ச்சி செய்ய வேண்டும் பிரம்மம் என்றால் என்ன முதல் கேள்வி நீ நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றால் பிரம்ம விசாரம் பண்ணணும் பிரம்மம் என்றால் என்ன அடுத்த கேள்வி பிரம்மம் என்றால் என்ன இந்த உலகத்திற்கு தோற்றமானது எதனிடமிருந்து உண்டாகி இருக்கிறதோ அதுவே பிரம்மம் அந்த பிரம்மத்தை அறிந்து கொள்வது எப்படி சாஸ்திரத்தின் மூலமாக சாஸ்திர யோனித்வா பிரம்ம பிரமாணம் கிம் மோட்ச சாதனம் கிம் ம்யோ கே தூ சமன்வய ஒரே ஆன ஆஹ புரிய மோட்சலட்சம் ரெண்டாவதும் பிரம்ம பிரமாணம் கிம் பூனாவது சூத்திரம் அது அப்புறம் என்னென்ன பிரமாண சித்தி கதம் தத்துவ சமன்வயா அப்படி படித்தா ஒரே என்னது வாழப்பழத்தை உரிச்சு உரிச்சு வாயிலை போடுற மாதிரி பாருங்க எப்படி இருக்கு பாருங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்போ இந்த ஜெகத் காரணத்தை தெரிஞ்ச அனுபவத்தில் இருக்கிற ஒரு எக்ஸாம்பிளை வச்சுருந்து அழகாக சொல்லி கொடுக்குறது உபனிஷத் முதல்ல என்னதுன்னா இதை தெரிஞ்சுக்கோப்பா இந்த செலந்தி பூச்சி பாருங்கள் இந்த திருஷ்டாந்தத்தை யோசிக்கணும்னா அந்த ரிஷிக்கு நமக்கெல்லாம் இந்த திருஷ்டாந்தம் சொ நீங்கள் திருஷ்டாந்தம் சொல்லி பாருங்கள் உங்களுக்கு தெரியும் ஒரு விஷயத்தை விளக்கணுங்கிற போது உங்களுக்கு தடுமாறுவீங்க நாங்களும் தடுமாறி இருக்கோம் அப்பப்போ அப்பப்போ எக்ஸாம்பிள் எல்லாம் தேடி கண்டுபிடிக்கணும் நமக்கு எக்ஸாம்பிள்ஸ் புரிக்கிறது அனுகிரகம் பகவானுடைய இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி எக்ஸாம்பிளை சொன்னால் தானே புரியும் இப்போ சிக்ஸர்னால் புரிகிறது பாருங்கள் புரிய அதனால வந்து ஒரே புரியும் ஒரே பானை சில்வர் எழுதணும் இருக்கு அப்படித்தான் சொல்லணும் படமாவது துணி இருக்கு கடமெல்லாம் திருஷ்டாந்தால் அவங்க வாழ்க்கை எளிமையான வாழ்க்கை அதனால அதையே சொல்லியிருக்காங்க நம்ம வாழ்க்கை ஆடம்பர வாழ்க்கை அதனால தங்க உதாரணம் எடுத்து விட்டோம் இப்போ தங்கம்னு சொன்ன அப்படின்னு கவனமாக கேட்குறோம் பானை ஓஹோ பானைதான் இதுலேருந்தே நம்ம தீரனா தீரன் இல்லையா தெரிஞ்சு போயிடும் நம்ம எவ்வளோ தூரத்துக்கு தீரர்கள் தெரிஞ்சு போயிடும் நமக்கு எவ்வளோ விற்பி அந்த மைண்டுக்கு அந்த கலர் அவ்வளோ பலமாக இருக்கு இப்போ செலந்தி பூச்சி திருஷ்டாந்தம் சொல்றதே ஒரு பெரிய அது வேதமே அனுகிரகம் பண்ணுறது அந்த திருஷ்டாந்தத்தை வேதத்துக்கு ரொம்ப கருணை உபனிஷத்துக்கு அந்த எக்ஸாம்பிள் அதை அழகாக சொல்லிக் கொடுக்குறது இந்த செலந்தி பூச்சியை பார்த்துருக்கியோ அப்படின்னு தெரியுமே எங்கள் வீட்டில் டிவிக்கு பின்னால் இருக்கே அதுதான் பார்த்துருக்கேன் டிவிக்கு பின்னால் இருக்குது நிறைய இருக்கும் சாமியார் என்றைக்காக வந்தார்னா யாராவது பெரியவங்க யாராக வந்தாங்கன்னா அன்றைக்கெல்லாம் எடுப்போம் ஒற்றை அடிப்போம் அடிக்கடி பார்த்துட்டு இருக்கும் எங்கே பார்த்தாலும் இந்த ஒற்றை இருக்குது அந்த செலந்தி பூச்சியை பார்த்துருக்கியா அது வந்து ரொம்ப ரொம்ப புத்திசாலி அதுக்கு எங்கே கட்டணும்னு தெரியும் எங்கே கட்டினா இடைஞ்சல் இருக்காதோ அது பார்த்துக்கிட்டே இருக்கும் கவனிக்கும் இந்த இடத்துல அதிகமாக மூமெண்ட் இல்லை இவங்க கவனிக்காத இடம் இது இதில் தான் நம்ம கட்டணும் அதுக்கு பகவான் மூளை கொடுத்துருக்க என்ன இங்கே கட்டினா தான் நமக்கு பிரச்சனை வராது அப்ரூவல்லாம் வாங்க வேண்டாம் என்ன எல்லாம் நம்மளாக காரியத்தை பண்ணிக்கலாம் எல்லாம் பண்ணிக்கலாம் இங்கெல்லாம் சம்திங் எல்லாம் வேண்டியதில்லை நம்மளே பண்ணிக்கலாம் அப்படின்னு அதுக்கு தெரியும் தெரிஞ்சு பிளான் பண்ணி அது அழகாக கட்டுறது அது இந்த பிளான் பார்த்தாலே தெரியும் அது அது கட்டுறபோது பாருங்கோ அதுவே திட்டமிட்டு பகவான் அந்த செலந்தி பூச்சி பார்த்தா நீங்கள் அந்த நூலெல்லாம் அளந்து பார்க்கலாம் ஒரு இதுக்கு ஒரு இதுக்கு எவ்வளோ கேப் இருக்குது அந்த பூச்சியை பிடிக்கிறதுக்காக வேண்டி பகவான் அதுக்கு ஒரு அற்புதமான இந்த படை இதை பார்க்குறதுக்கே நம்ம கவனித்து பார்க்கணும் அழகாக கட்டுறது அந்த செலந்தி பூச்சி வலை சரி இந்த சிலந்தி பூச்சி திட்டமிடுகிறது அதுக்கான கச்சா பொருள் எங்கேருந்து வர்றதுன்னா பாருங்கள் மற்ற இதாக எடுத்துக்கூடாத உபனிஷத்தை இதை எடுத்துன்றது அதுக்கு பேர் ஊர்ணாபின்னு பேர் ஊர்ணா நூல் நாபின்னு சொன்னால் அதோட தொப்பிலருந்து வருதான் அதை ரிசர்ச் பண்ணியிருக்கான் நம்ம வாயிலேருந்து வருதான் தொப்புலேருந்து வருதான் எங்கே தெரியும் அது பூச்சியே பார்த்ததுல அதுலேருந்து அதனுடைய தொப்புலேருந்து வருதான் ஊர்ண நாபின்னு பேர் அது ஊர்ண இன்னொரு பேர் லூதா கீட்டன் பேர்னு நினைக்கிறேன் லூதா கீட்டன் நியாயம் ஊர்ணாபின் நியாயம் நியாயம்னா எக்ஸாம்பிள்னு அர்த்தம் திருஷ்டாந்தம்னு அர்த்தம் அது என்ன பண்ணுறதுப்பா அந்த ஊர்ன நாபி அதிலிருந்து தன்னிடத்துலேருந்தே அந்த மெட்டீரியலை உண்டு பண்ணியிருக்கு அதுக்கு கச்சா பொருள் அதுகிட்டே இருந்தே தான் வருகிறது பிளான் பண்ணுறதும் அது தான் மெட்டீரியல் எங்கேருந்து வருது இப்போ ஏதாவது ஒரு சிமெண்ட் ஏதோ ஒரு கம்பெனியில் பொருள் வேணும் கட்டடம் கட்டணும்னா என்ன பண்ணணும்னா நம்ம பிளான் பண்ணுறோம் அப்புறம் மெட்டீரியல் அங்கேருந்து வரணும் இங்கேருந்து செங்கல் வரணும் அங்கேருந்து சிமெண்ட் வரணும் இங்கேருந்து கொத்தனார் வரணும் இங்கேருந்து சாமான்கள்லாம் வரணும் இத்தனையும் சேர்ந்தால் தானே பண்ண முடியும் இது அப்படிலாம் ஒன்றுமில்லை அதுக்கு தங்கிட்டே பகவான் அது அதை வைத்து கொண்டே அது சிருஷ்டி பண்ணுறது அதுக்கப்புறம் அது என்ன பண்ணுறதுன்னா அது நீங்கள் கொஞ்சம் அது பண்ணுற போது கொஞ்சம் தொட்டு பாருங்க தெரியும் அதுக்கு ஒரு விசேஷ குணம் என்ன தெரியுமா அது எந்த நூலை வெளியில் விட்டுதோ அதை அப்படியே இழுத்துக்கிட்டே உள்ளே போய்டும் அதிலிருந்தே தோன்றுங்கிறது அதுக்குள்ளேயே போயிடுது இதை பார்த்தார் ரிஷி யாரோ அதர்வா ரிஷி பார்த்தாரோ என்னவோ பிரம்மாஜி சொல்லாரோ என்ன தெரியல சொன்னார் இப்போ அதில் வந்து நிமித்த காரணம் யாரு சரந்தி பூச்சி உபாதான காரணம் யாரு சரந்தி எப்படி இதுல அபின் அதுக்கு பேர் சம்ஸ்கிருதத்தில் அபின்ன நிமித்தோபாதான காரணம் டூ இன் ஒன் டூ இன் ஒன் நிமித்த காரணமும் அதுக்குள்ளேயே இருக்கு உபாதான காரணமும் அதுக்குள்ளேயே இருக்கு சாதாரணமாக நம்ம இதுல எப்படி இருக்கு நகவேற தங்க நகவேறே பொற்கொள்ளர் வேற பொற்கொல்லர் என்னது செப்பரேட் பின்ன காரணம் பின்ன நிமித்தம் பின்ன உபாதானம் இங்கே அப்படி இல்லை அபிண்ண நிமித்தோபாதானம் புரியுறதோ அபின்னிமித்தோபாதான காரணம் ஆஹா கச்சா பொருளும் அவரே அறிவும் அவரே திட்டமிடுபவரும் அவரே அதற்கான மூலப்பொருளும் அவரே வானாகி முடிச்சிடுவோம் பாட்டு தெரியும் இல்லையா வானாகினா அப்புறம் என்ன என்னோ வானாகினார் காணமே நினச்சிவிடாங்க வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி ஊணாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் இதெல்லாம் எவ்வளோ அர்த்தம் சொல்கிறது எல்லாம் உபனிஷத்து தான் உண்மையுமாய் இன் வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே முடிஞ்சு போச்சு பாருங்க கொஞ்ச நேரம் கழித்து போய் பாரான்னு பண்ணுவோம் இது அப்புறம் இன்னும் மந்திரத்துக்கு அர்த்தம் சொல்கிறேன்னு சொன்னேன் இது இந்த உதாரணம் சிலந்தி பூச்சி உதாரணம் முக்கியமான உதாரணம் அப்புறம் இன்னொரு உதாரணம் சொல்கிற இன்னும் நமக்கு தெளிவு கிடைக்கணுங்கிறதுக்க சரி சுவாமி தங்கம் ஒன்று தான் தங்கத்தில் பல நகை வருது ஆனால் நம்ம இங்கே பார்க்கறது என்னன்னா மாமரம் வேறையா இருக்குது தென்னை மரம் வேறையா இருக்குது ஒரு தென்னை மரம் இன்னொரு தென்னைமரம் வேறையா இருக்கு தென்னை மரத்துக்குள்ளேயே நிறைய கிளை எல்லாம் இருக்குது பாலை எல்லாம் இருக்குது இப்படிலாம் நம்மளே பார்த்தா நமக்குள்ளே பாருங்க எத்தனை வித்தியாசங்கள் இருக்குது இத்தனை வேற்றுமை இருக்குது ஒரு பொருள்லேருந்து இத்தனை வேற்றுமை உள்ள பொருள் வருமா தங்கத்தில் எவ்வளவு பொருள் பண்ணாலும் தங்கம் தான் தெரியுது அப்படி தங்கம் மாதிரி இல்லையே பலவிதமான பொருளாக மரம் வேறு செடி வேறு நாய் வேறு குதிரை வேறு மஸ்கிட்டோ வேறு இல்லை வேறு வேறையாக இருக்கே இது எப்படி சுவாமி அப்படின்னா அதுக்கு திருஷ்டாந்தம் பூமி ஒரே பூமி தான் பார்த்தியா எத்தனை மரம் இருக்குது ஏக்கம் கார பூமி ஒரே காரணம் காரணம் ஏக்கம் காரியம் அநேக்கம் காரியம் காரணம் ஏக்க காரியம் அநேக ரூபத்துக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா பூமி ஒரே பூமியில் மாமரம் வேப்ப மரம் புளிய மரம் புரியதா சரந்தி உதாரணம் எதுக்கு எதுக்கோ என்ன பண்றது எப்படியோ முடியுங்கி பூச்சி உதாரணம் இப்ப அடுத்த காரணம் என்ன ஏக காரணம் அநேக காரியம் காரணம் ஒன்று அநேக காரியத்துக்கு எக்ஸாம்பிள் என்ன பூமி அப்படின்னு பேரு மேலும் விளக்கம் மூன்று மணி வகுப்பிலே மூணுமணிக்கு அடுத்த க்ளாஸ் வச்சு ஓணுயாமே மாஷ்ராங்கைஷம் யசேமேவி தஞ்சாயுந்திரோ வூஷா விஷவே நத்தியோ அரிஷ்டேமி ஸ்வோ ப்ஹஸஸ் ஓம் ஷாதிஷா ஈஷரோ குருராத்மேதி மூதவிபாகிணே வோமவாத்தேயிணா மூர்த்த மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள்மோனி அருள் வா்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம் ஷாதிஷா ஹரி ஓம் ஆதிகுருநஸ்வீ